ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குளித்தலும் கழுவுதலும் அண்ட் வாஷிங் வாசிய ஒன்றியோவான் முதலாமத்தியாயம் ஏழு முதல் பத்து வசனங்கள் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்த ஒருவரோடொருவர் ஐக்கப்பட்டிருப்போம்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 நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாயிருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது மூன்றாமத்தி யாயம் முதல் ஒன்பது வசனங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆனவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வழிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கொராமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல இன்றைய மனப்பாட வசனம் யோவான் பதிமூன்று விட்டவன் தன் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் மற்றபடி அவன் முழுவதும் He he who is is bathed need only to wash his feet otherwise சுத்தமாயிருக்கிறான் பாதம் கழுவிய காட்சியில் இயேசு பயன்படுத்திய பழமொழி இது குளித்தலுக்கும் கழுவுதலுக்கும் உள்ள வேறுபாட்டை இயேசு தமது சீடருக்கு போதிக்க விரும்பினார் அவர்கள் மறுபடியும் குளிக்க அவசியமில்லை என்றார் அவர் அவர்களுக்கு தேவையானது காலடிகளை கழுவுவது மட்டுமே நீதிமானாக்கப்படுதலுக்கும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கும் உள்ள வேறுபாட்டை itself it is the difference between justification and sanctification nidhimana kapadudal kulippadarku samanam adu yesuvin rathathal oru nodippodil nadantheruvathagum justification is equivalent to being that is a crisis experience adu mulumayanathu that's complete in itself இந்த சுத்திகரிப்பு பாவிகளை உடனடியாக இன்ஸ்டன்ட்லி பரசத்துவான்களாய் மாற்றுகிறது குளித்துவிட்டவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான் என்றார் இயேசு கடவுளிடமிருக்கும் கணக்குபடி அவனது பெயரில் பாவம் எதுவுமே இனி கிடையாது கடவுளின் அன்பின் ஆழம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனது பாவங்களை கடலின் ஆழத்தில் அமிழ்த்திற்று மீகா ஏழு பத்தொன்பது நீர் என்னுடைய மீறுதல்களையும் பாவங்களையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டீர் அடுத்து அதின் அகலம் அவனது பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரமாய் துறத்திற்று எங்களுடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீர் விளக்கினீர் சங்கீதம் நூற்றி கடவுளின் அன்பின் நீளம் மனிதனின் பாவங்களை அவரது முதுகிற்கு பின்னால் தூக்கி எரிந்தது ஏசாய முப்பத்தி எட்டு பதினேழு நீர் என்னுடைய பாவங்களை என்னுடைய மீறுதல்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர் கடவுளின் அன்பின் உயரம் மனிதனின் பாவங்களை மேகங்களை போல அகற்றிவிட்டது நீர் எங்களுடைய பாவங்களை கருமேகத்தைப் போல நீர் அகற்றிவிட்டீர் தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் நாற்பரிமான அன்பு நாம் நீதிமானாக்கப்பட்ட பின்பு அல்லது மறுபடியும் பிறந்த பின்பு நமது அனுதின நடையின் போது டூரிங் அவர் டெய்லி வாக் நமது பாதங்களில் தூசி படிவதற்கு வாய்ப்பு உண்டு நாம் இனி பன்றிகள் ஆடுகளானதால் விரும்பி சாப்படை சாக்கடைக்குள் இறங்க மாட்டோம் ஒரு நாளும் ஒரு ஆட்டுக்குட்டி சாக்கடைக்குள்ளே தானாக போகாது யாரா தள்ளி விட்டால் தான் போகும் அப்பொழுது கூட அது வந்து உடனே கத்தி எலும்பி ஓடி வந்துவிடும் கடவுளின் வித்து நமக்குள் ஊண்டப்பட்டு விட்டதால் நாம் விருப்பமாக வழக்கமாக பாவம் செய்ய முடியாது காலடிகளில் தூசிப்படாமல் பாவக்கரை படிந்த இந்த மண்ணில் நடந்த ஒரே ஒருவர் இயேசு மட்டுமே நமக்கோ பாவமில்லை என்று நாம் சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் இயேசுவின் இரத்தத்தால் நமது காலடிகள் தினமும் கழுவப்பட வேண்டும் அநேக கிறிஸ்தவர்களை போல பேதருவும் ஓரங்களுக்கு சென்று விடுவார் ஒன்று ஒன்றுால் எப்பொழுதுமே பாதுகாப்புதான் One, always One saved, always சேவ் என கூவிக்கொண்டு அடிக்கடி தற்பரிசோதனை செய்து கழுவப்படாமல் ஏனோ தானோ என்று வாழுவர் இல்லையேல் ஒவ்வொரு முறை பாவத்தில் தவறிவிடும் போதும் குற்ற உணர்வுடன் சுற்றி சுற்றி வந்து தங்களது ரட்சிப்பை இழந்து விட்டது போல் மறுபடியும் மறுபடி பிறக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பவர் இனி குளிக்க வேண்டியதில்லை கழுவினால் போதும் என்று இயேசு அழகாய் சொன்னாரே நீதிமான் ஆக்கப்படுதல் திரும்ப திரும்ப அல்ல ஒரே நடைபெறுவது பரிசுத்தமாக்கப்படுதலோ நொடிதோறும் நடந்து கொண்டிருந்து முடிவாக கிறிஸ்துவின் மறு வருகையின் போதுதான் எனவேதான் இங்கே ஒரு வாக்கு உண்டு ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் மவுட் என்ற ஒரு அருமையான சகோதரி பதினெட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் இயற்றிய ஒரு பாமாலை பாடலிலிருந்து ஒரு கவியை வாசிக்கிறேன் நான் உன் சொந்தம் நித்தமாய் தாசனை நீர் சுகமாய் தங்க செய்து மெய்பரே காத்தும் மேய்த்தும் வாருமே நான் உன் சொந்தம் தேவரீர் வழிகாட்டி போதிப்பீர் பாவம் நீங்க கழுவும் ஆயுள் முற்றும் நடத்தும் குளித்து விட்டவன் தனது காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான் எங்கள் மகாபரிய தேவனே நீரங்களை நீதிமான்களாக்கினதோடு மட்டுமல்லாமல் நீர் எங்களை பரிசுத்தமாக்குதலுக்குள்ளேயும் நீர் நடத்தி கொண்டு செல்லுகிறதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சேற்றிலே இருந்த எங்களை தூக்கி எடுத்து இயேசு கிறிஸுவின் இரத்தத்தினாலே நீர் குளிப்பாட்டினீர் எங்களை முழுவதும் சுத்தமாக்கினீர் உமக்குள்ளே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எங்களுடைய பாவங்களை கர்த்தாவே சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டீர் கார்மேகத்தைப் போல் அகற்றினீர் முதுகுக்கு பின்னால் எரிந்தீர் மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள தூரம் அளவாய் நீரே பாவங்களை எங்களை விலக்கினீர் எங்களுடைய கணக்கில் பாவமே கிடையாது என்று சொல்லி நிறைவைகளை அழித்து வெட்டீர் கர்த்தாவே இதுவல்லவோ அன்பு இந்த அருமையான அன்புக்காக கர்த்தாவே நாங்கள் நமக்கு என்ன செலுத்துவோம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தினமும் நாங்கள் உங்களை தொழுதுகொள்வதே தவிர வேறு எங்களிடத்தில் செய்வதற்கோ கொடுப்பதற்கோ ஒன்றுமில்லை ஆண்டுகிற கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஏனோதானோ என்றும் வாழாமல் அதே சமயத்தில் சந்தேகத்தோடும் வாழாம உற்சாகத்தோடு கவனத்தோடு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக இந்த தியானத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் உம்முடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு அனுதினமும் கிடைக்கிற கழுவுதலுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் துதி கன மகிமையை நீரெடுத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்